பவனாதீதமாக பொருளினை வெத்துவான் நிகழ் ஒரு சமாதியாலே நித்தமும் அனுபவிப்பன் அந்த தரத்திரப்பட்டு பகுதியின் விகாரமின்றி பாவனாதீதமாகி இந்த பிறந்த சொல்லி எப்படி இருக்கு பகுதியின் விகாரம் கிடையாது பகுதி என்ன மூலப்பிரகிரு முக்குண சாமியா சர்வமாக இருப்பது மூலப்பிரகிரு அப்போ முக் குணங்கள் அடங்கியிருக்கிற காலம் அதுதான் அதுதான் சமாதி நிலை அதுதான் சுளுத்தி நிலை அதுதான் அடங்கியிருக்கப்போ வே வேறுபாடு கிடையாது மூணு குணம் ஒரே மாதிரி அடங்கி போச்சுன்னா எந்த வேறுபாடும் தெரியாது அப்புறம் ஒன்றா பிரியுது சத்யராஜஸ்தமா பிரியும் போது எல்லா வேறுபாடுகள் கெட்டாளுவுகள் நாகத்யோசங்கள் காமக்குரோதங்கள் அதன் பயனாக சோதுக்கங்கள் இதெல்லாம் வர தான் செய்யும் இந்த மயின் சாமர்த்தியமாக அதுதான் இந்த மாயினுடைய இலக்கணம் தெரியாத காரணத்தினால தான் துக்கப்படுறது அப்படி தெரிஞ்சவுன்னா அது கர்மானுசாரமாக நடக்குதுன்னு சாட்சி மாத்திரம் இருக்க முடியும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கர்மங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ கர்மங்கள் அங்குறது ஒன்றும் கூட ஒரு சரீரத்திலேயும் ஒவ்வொரு வரும் ஒரு கர்மம் இருக்குது ஒரு சதீரத்தில் ஒரு ஒரு பகுத்து பிரார்த்தனை அமைஞ்சிருப்பாங்க கண்ணுக்குள்ளே பிரார்த்தனை வேறு காதுக்குள்ளே பிரார்த்தனை வேறு மூக்குள்ளே பிரார்த்தனை வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மூக்களை உழுகுது கண்ணில் காசாலே சவருது காதில் வலி வருது இதெல்லாம் தனித்தனியாக ஒன்றா தனித்தனி தானே மருந்து மருந்து அப்போ ஏன் எல்லாம் வந்தால் ஒரே வியாதி வேணும் இல்லை பிரிபது அதற்கு அப்பாற்பட்டது பாவனைகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய திகழும் ஓமை என்று விலங்கு என்று எதற்கு ஒரு சமான் எதுவுமே கிடையாது ஸ்திர சமரசமேயாகி உறுதியாக எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நீர் நீர் இல்லை சமரசம் உள்ள எவ்வளோ தண்ணி ஏழு நாள் இறங்கினாலும் அலையில் என்ன ஒரே மட்டமாக தான் நீர் மட்டம் பெறும் பூமியில் சமரசம் மேடு பள்ளம் தான் சொன்னாலும் கூட அங்கேயும் மேடுவெள்ளம் இருக்க வேண்டியது இப்போ இந்த ரூபா இதே அதுக்கு செயற்கை தான் இப்போ தண்ணி எங்கேயாவது நிற்குதே எப்போது இது போல் இது உலகம் நல்ல சமரசம் கிடையாது சிறை சமரசம்ங்கிற உறுதியான சமரசம் கொஞ்ச நாள் வந்து போகிறது இல்லை தண்ணி அப்படி இல்லை கொஞ்ச நேரம் அலையை அழைக்காமல் தான் சமரசமாக இருக்குது அப்புறம் வேறு தமந்துடும் அலைகள் மது சிறை உறுதியான சமரசமே ஆகி புகழ் பரிபூர்ணமான மென்மக்களாலே புகழக்கூடிய பரிபூர்ணம் பரிபூர்ணம் இங்கே போனோம்னு வச்சுக்கலாம் எங்கே இறந்த வசுவாக இருக்கிறது அப்படிப்பட்ட பொருளினை வித்வான் அத்தகைய வசுவை தத்துவஞானி அடைந்த ஞானியானவன் நிகழ்வுற சமாதியாவே தெலுங்கான சமாதியின் அந்த காலத்திலே மித்தவும் அனுபவிப்பானும் அனுபவிக்கிறான் சமாதியில் இருக்கும் போதாக நிகழ் சமாதியிலிருந்தாலும் அர்த்தம் அல்ல விவகார காலத்தில் சமாதி தான் மனம் ஆண்டாண்டு சரிக்கும் ஆண்டாண்டெல்லாம் சமாதியான சமாதியானலாம் வயதா தினம் வரும் எங்கெங்கே மனம் சரித்தாலும் சமாதி தான் எதிராலன்னு சொன்னால் விவகாரங்கள் நடக்கிற காலத்தில் நலமானது விவகாரத்தை பற்றியிருக்கும் போது வேறுபாடு தெரியாது விவகாரம் முடிஞ்ச அடுத்த கஷனமே நான் பிரம்மசுருவன் நான் சச்சிதானந்தன் பான வந்துரும் விவகார வேலை சமாதி தான் அதுதான் இது இந்த நிலை தான் சொல்கிறது அந்த விவகாரம் பண்ணும்போது அதாவது திடமான பழக்க வழக்கம் இருக்கும்போது கரிகனங்கள் செய்யும்போது மனசு ஒரு மாதிரிதான் இருக்கும் புதிய நிர்வாகம் பண்ணும்போது மனது முழுசாக கொடுத்தா ஆனது அங்கே பிரித்து பார்க்க முடியும் அந்த சோழநாயகானவள் பழக்கப்பட்ட வேலை தான் சரியாக செய்வாள் விட வேலை செய்ய முடியாது திடமாடி போயிடும் அதுபோல் இங்கேயும் பழக்கப்பட்ட காரியங்களை வித்வான் சரியா செய்வான் அந்த மனசு சுரூபத்தை நின்றுக்கிட்டு இருக்கும் மத்தியமத்தில் இருக்கார் அதனால ஆனாலும் அந்த அடிமனசானது சம்ஸ்காரமாக பிரம்மத்தை விட்டு பிரியாது சொல்லவில்லை எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை வித்தகமாய் காதி விளையாள் விருகை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தையே தாண்டார் அதில் தண்ணி குடம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஆடிக்கிட்டு பார்க்கப்படி தலை ஆடிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு போகிறான் ஊர்வெல்லாம் பேசலாம் ஆனாலும் அது கொஞ்சம் விழுமா அப்படி தலை தலை போட்டி அசிச்சுட்டு அப்படி சரி பண்ணிக்கிறது இது பாவம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மனமானது குழச்சி நீங்கிற அடிமனம் மேலே விவரம் பேசிக்கிட்டே போகிறதான் ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படி எங்கள் வீட்டில் எப்படி இன்றைக்கி பெரிய தகராறு போங்க எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படி அங்கேயே அப்படி தான் இருக்குது அப்படின்னு பேசிட்டு தான் போவாங்களா உடைய கொஞ்சம் அதிஞ்சா உடனே தலை அப்படியா சரி பண்ணிக்கோங்க இன்னும் விழுவாக தான் கையே போயிடும் அதனால் பழக்கப்பட்ட விவகாரங்களில் மேல் அது அடிமனை எப்போதும் சம்ஸ்காரமாக நான் மனசுமணி விழுந்துக்கிட்டே இருக்கும் அது அது மாறாரு உதாரணம் யாராவது ஆம்பளியை போய் என்ன நீ ஆம்பளியான்னு கேட்டாக்கா ஒத்துக்குறானா ஏ தெரியலன்னு சமரசம் பரிபூர்ணமான பொருளிலே வித்வான் தான் நிகழ்வு சமாதியாலே நித்தம் அணிவிப்பான் என்று சொன்னார் அகிலமாம் பிரமாணத்தால் அணுகாதி நிகழ் மறை பிரமாணத்தால் நித்தமும் சித்தி பெற்று அகமேனா விளங்குகின்ற அகண்டத்தை எத்துவான்றான் திகழ் குரு சமாதியாலே திருடமாக அனுபவிப்பன் மீண்டும் சொல்றார் அகிலமாம் பிரமாணத்தால் அணுக ஒண்ணாததாகி இந்த ஞான மார்க்கமானது உலகத்தில் எத்தனையோ பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கர்மகாண்டம் பர்த்திகாண்டம் இனி கலைகள் அறுபத்தி கலைகள் புராணங்கள் இதிகாசங்கள் இது பிரமாணமாக பண்ண முடியாது இன்றை நிரூபிக்க முடியாது அதனால் அகிலமாம் குறைவில்லாத அனந்தம் கோடி வருமானங்கள் உலகத்தே சொல்லப்பட்டுள்ளன அளவைகள் அதெல்லாம் அணுக ஒன்றாவதாகி அப்பக்கத்துக்கு நெருங்க முடியாது அப்படி எதனால் அறிய முடியும் நிழல் மறை பிரமாணம்தான் நித்தமும் சித்தி பெற்றேன் சொன்னால் விளங்கான் என்ற சுருதி இல்லை கடைசியில் வேதாந்தம் சொல்லப்பட்ட ஒரு சத்துக்கள் கிடையாது இப்படி தான் கொள்ள முடியும் அவ்வளோதான் ஜிவபெருமையாக தான் சொல்லப்பட்டிருக்கு நித்தமும் சித்தி பெற்று அதில் நாள்தோறும் விசாரணை செய்து அனுபவித்து வரும்போது அகமன விளம்புகின்ற அகண்டத்தை வித்வான் தான் அகண்ட சாந்தபுரமன் நான் என்ற அகண்ட காலை மூலமாக அந்த ஞானியானவன் திகழூரு சமாதி ஆளே என்ற சமாதியின் இடத்திலே அந்த காலத்திலே தடமாக அனுபவிப்பான் உறுதியாக அந்த பாவனையை கொண்டு ஆனந்தமாக இருக்கிறான் அதனால் உலகியல் பிரமாணங்கள் எதுக்குமே இது ஆக இது ஞான மார்க்கத்தில் ஓனச்சத்துக்கள் தான் பிரதான பிரமாணம் அந்த பிரமாணத்தினாலேயே நேரடியாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பொருள் சக்தி விருத்தி எட்டாம் லட்சாவதாக எட்டும் அல்லது அர்த்தாவிரத்தி எட்டும் ரெண்டு விருத்தியில் தான் சொல்லப்படுத்தி இருக்கா இல்லையா மற்ற எந்த விருத்திக்கும் எட்டாகுது அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள வஸ்து இது ஞானிக்கு அனுபவத்தில் இருக்கிறது அஞ்ஞானி கிடையாது அபியாசிகளுக்கு பரோட்சமாக இருக்கிறதுனு அர்த்தம் நிலையிலா ஜனனமாதே நிகிழமா காரமின்றி அலையிலா வாரி போல அசைவர நிறைந்து நின்ற பபபுரு நாமமில்லாம் பரமத்தை வித்வான்றான் சரளமில் சமாதியாலே சந்தகம் அனுபவிப்பன் நானூற்றி அறுபத்தொம்போதாவது பாட்டு மீண்டும் சொல்கிறார் நிலையில்லா ஜனநாதி பிறப்பு இறப்பு சட்பா விகாரங்கள் இதெல்லாம் நிலையில்லாது எத்தனையோ ஜென்மங்கள் ஆசிரம் சொல்லப்பட்டிருக்கு எப்போது ஈஸ்வரர் சீட்டு பண்ணாரோ அதன் பிறகு கோடி ஜென்மங்கள் அதில் பிரளயங்கள எத்தனிய பிரளயங்களையும் பார்த்துருக்கு இந்த ஜீவன் அப்படி இருந்தும் கூட மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்த இருக்கிறான் பாரு சுடுதி பெருமான மறை சும்ம்கள் இல்லை சுளுத்தியில் பிரளயத்தில் தோன்றி ஜங்கன் மாண்டும் அழுத்திய பவம்போ முத்தி அடிஞ்ச ஒரு உண்டோ அப்படின்னார் அங்கெல்லாம் எத்தனையோ பிறகு எடுத்திருக்கேன் அங்கேயே ஞானம் வந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறார் அதனாலே முழுத்த விச்சேமெல்லாம் முத்தியில் கூட்டு இருக்கும் கொளுத்த வாழணும் முத்தியில் கூடாமல் கெடுத்து அதனால் ஜி ஈஸ்வரன் எப்போ சிட்டி பண்ணாரோ அதுலேருந்து இதுவரைக்கும் இவர்கள் பிறந்த பிறகு வந்துகிட்டு இருக்காங்க பிரளையங்களை ஒடுங்குறாங்க மீண்டு வர்றாங்க அது சமட்டி பிறலையும் நித்திய பிரிளையும் உண்டு சொல்லுத்தி நித்திய பிரலயம் ஒடுங்குறது இதே இத்தனை ஜென்மங்கள் எடுத்து இன்னும் பரிபாவம் அடைகிறது என்ன பார்த்துக்கோங்களேன் எப்போ ஜென்மத்தில் பரிபாமடைகிறது என்ன பண்ணுறது சரிபாகிட்டு இருந்தேன் ஏதோ ரிஸ்கா பண்ணி விசேஷத்தினாலே ஏதோ சில பேர்களுக்கு அத்திய மார்க்கம் பிடிக்குது அவளு மற்ற யார் பிடிக்குது அத்தியனும் பிடிக்க மாட்டேங்கு அத்தியமாரி சொல்லே கேட்டால் கொட்டம் அந்த சொல் கேட்ட கொட்ட கோடிக்கணக்காக இருக்கான் கேட்டால் கொட்டம் அதேமாதிரி என்ன என்ன பண்ணுறதுல ஜனமாதி நிகிழமா விகாரமின்றி இந்த ஆத்மாவிலே ஜனம் கிடையாது பரப்பிறப்பு இல்லை நிகழமாக விகாரம் என்று ஏராளமான மாறுதலும் கிடையாது அலையில்லா வாரி போல் அலையில்லா சமத்துல எப்படி இருக்கு அசைவர் இருக்கே அப்படி போல் நிறைந்து நின்றேன் எங்கும் ஒரே மாதிரி இருக்கின்ற பவா ஒரு நாமம் இல்லா பிறப்பு என்று சொல்லக்கூடியதும் ஏதாவது உற்பத்தியும் நாசம் நடக்கும் உற்பத்தி நாமம் ஒரு வடிவம் நாமம் பெயர் இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிற பரமத்தை மேலான வஸ்துவான பிரம்மஸ்வரத்தை வித்யவான் தான் வித்வான் சரணமில் சமாதியாலே சமாதி அப்படின்னா அங்கே சஞ்சன் பண்ணி தான் சமாதி நிருவுள் சமாதி இல்லை செமல் அர்த்தம் அதான் செமிகுள் சமான்னு அர்த்தம் இங்கே சரணமில் சமாதியால் நிருவுகள் சமாதியாலே சந்ததும் அனுபவிப்பான் எப்போதும் அதையும் அனுபவிப்பான் அது எப்போதும் நிகழ்ச்சி சமதுக்குள்ளேறக்கூடாது அப்புறம் ஜக்கரவசிகளை வந்த பிறகு இடையிடையே கொஞ்சம் மாறுதல் ஆனான்னு கூட அந்த சுரபதி திருஷ்டி மாறவே மாறாது என்னன்னு சொன்னால் மின் உற்பத்தி ஆகிறது இல்லையான்னு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது இதுபோல் ஒரு முறை சட்டி சுட்டுட்டாக்கா அப்புறம் கரையிறது இல்லை ச மண்ணில் சல்லு ஊறினா கூட கரையாது சுடா சட்டி வெயில் நாள் மட்டும் காட்சி செட்டாலும் நம்ம கரைஞ்சே போயிடும் உடைய உடையே கரையாது அப்படி போல் ஒரு முறை அஞ்சானத்தை நாசம் பண்ணிட்டவொன்னா நான் பிரம்மசெல்வம் நிச்சயம் வந்துடுச்சு நான் சமாதி கூடி மீண்டும் அது நான் பிரம்மசோம் அல்லன்னு வரவே வராது சம்ஸ்கார ஜிடமாகிடுச்சு இப்போ என்ன இருக்குது விவகாரத்தில் சஞ்சலம் இருக்கலாம் மனசுக்கு அவ்வளோதான ஒழிய சுரூபத்திலேயே சந்தேகம் வருவதில் இல்லை அதான் திடஞானனுக்கு ஒரு அடையான சந்தேகம் விவரம் வரலாம் அது மீண்டும் விசாரம் சிரவணம் பண்ணி நீக்கிக்கணும் திட்டப்படுத்தும் உறமுறை குத்தி குத்தி உரைப்புக்கு உபாயம் போல என்ன நரமுறை இந்த தூண் நடும்போது சொல்லும்போது சந்தேக தொள்ளைப்படத்தை வச்சுருக்கார் நரகுழி பறித்து மெல்ல நாட்டிய நடிகம்பம் உறமுறை குத்தி குத்தி உரைப்புக்கு உபாயம் போல பரவசிர் சொருவன் தண்ணில் பற்றிய மனோவிருத்தி திருநிலை பெற சந்தேகம் எழுதலை அப்படி சந்தியமுறை தான் வேதாந்தத்தில் சகல சந்தேகம் நீங்கனா தான் அதித ஞானம்னு அர்த்தம் ஒரு சந்தேகம் ரெண்டு பேர் வந்து இருக்கன்னா அதினஞ்சம் வராது சகல சந்தேகம் போய் அதிவீதம் தானாது அப்ரோச்ச ஞானம் என்பார் என்ன அப்படி வரணும் அப்போ அது சந்தேகம் நூறு எது வந்தாலும் சந்தேகம் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும் சகல சந்தேகம் போகணாதான் குரு குருபு இருக்குன்னு அர்த்தம் ஒரு சந்தேகம் ரெண்டு சந்தேகம் இருந்தாலும் குரு குருப்பு இல்லைன்னா ஈஸ்வர விருவை இந்த சூழ்நிலை உண்டாக்கும் சிறுவன மனா பண்ணுறதுக்கு ஈஸ்வர கருவை அந்த கணக்கு அருவை மனசு சாதனங்களை சேர்த்து சம்மதிக்கணும் அந்த கணக்கு அருவை சாஸ்திர விருவை புரியணும் வேதாந்த சாஸ்திரம் படித்தோம்னா தாற்பரியம் புரியணும் என்னவோ படிக்கிறாங்கப்பா ஒன்றுமே புரியல என்னாக அப்போ சாஸ்திர கருதில்லன்னு அர்த்தம் அதனால் நான்கு இருவர்கள் இருந்தால் தான் அதையும் சித்திக்கும்னு சொல்லுவாங்க சரணமில் சமாதியாலே சந்தத உணவிப்பன் எப்போது அனுப்பி கொண்டிருப்பான் சொல்ல உதயமத்த உணமின்றி ஓர் குணவிகாரமின்றி சததமும் உண்மையாகி சாந்தமாம் ஏகமாகி மிதமில்லா புரணமாகி மேனியை வித்துவான்றான் திதமுரு சமாதியாலே திகழவே அனுபவிப்பன் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு எழுபத்தி ஒன்பது எழுபதா உதயம் அத்தமனமும் இன்றி இது உற்பத்தி ஆறுதில் அத்தமனம் ஆகுது ஒரே மார்க் இருக்கும் ஓர் குண விகாரமின்றி எந்த ஒரு குணங்களுடைய மாறுபாடு கிடையாது அதான் சத்வராஜ தமஸ் இதெல்லாம் மைன்மார்க் விகாரமோடைய ஆத்மா விகாரம் இல்ல எல்லாம் ஆத்மா நிற்குணம் சததமம் உண்மையாகி எப்போதுமே அது இருப்புத்தன்மையுடைய உண்மை வசுவா இருக்க பொய் வசூல் அல்லது சாந்தமாம் ஏகமாகி அமைதி மட்டும் ஒரே வசுவாக இருக்கிறது அமைதிக்கு பல வருஷம் தான் அமைதி கிடையாது ஒரு வருஷமானது அமைதிக்கு காரணம் தான் சாந்தமாம் ஏகமாகி மிதமிலா பூரணமான இது சிறிது கூட குறைவுன்னு சொல்ல இல்லாமல் பூர்ணமான குழக்கோடியமான அல்ல பூர்ணமான மேனியை அத்தகைய வடிவமோடு கூடியது அந்த பிரம்மஸ்வரூபம் அதான் நம்முடைய உண்மை சுரூபம் அதைத்தான் வித்யவானவன் இளஞ்சானியானவன் திதம்பூர்வ சமாதியாலே உறுதி பொருந்திய தன்னுடைய சமாதி திகழையும் அனுபவிப்பன் விளங்குமாறு சத்யவிரதமில்லாமல் அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த ஜீவன் முத்தினுடைய பயனை சொல்லிட்டு வர்றார் இப்படி பலம் செய்யணும் என்பது கரு சமாதி பெற்றுலாம் மனத்தனாகி அளவிலா மகிமையுள்ள அகண்டமே அனுபவித்து தளர்விலாம் முயற்சியாலே சம்சார பந்தம் தள்ளி எளிதிலா ஆண்மை தன்னை இன்று நீ சபலம் செய்வாய் ஏ நான் சொல்லுவார பாட்டு அதாவது ஜீவன் முத்தியினுடைய பயனை இந்த ஜீவன் அடைந்தாக என்ன பரிவோஜனம் என்பதை சொல்வது இது வளமுற சமாதி பெற்று மிகவும் வளத்தை அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அது சமாதி நிலையை அடைந்து வலுவியலா மனத்தனாகி நழுதல் இல்லா மனம் மனம் ஜலச்சலு மாறிக்கிட்டே இருக்கும் அது விவேகம் இல்லைன்னு சொன்னாலே அது தவறான போகுது வைராக்கியம் போட தான் பலத்தில் நிற்க முடியும் இதே வைராக்கியம் இல்லாத மனமெல்லாம் வலுவலி தான் போகும் வழுக்கல் மனம் அப்படி ஞானம் வந்த பிறகு வலுவை அடையாது அப்படி மனத்தனாகி அளவில்லாம் மகிமையுள்ள அகண்டமே அனுபவித்து அளவில்ல மகிமை அதனாலே அகண்ட பாவனைக்கு உண்டு மற்ற பாவனைக்கெல்லாம் அவ்வளோ மகிமை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எல்லையற்ற மகிமை உள்ளது அகண்ட பாவனை தான் அதுக்கு மேலே பாவனை கிடையாது அதுக்காக அதனால் தான் சொல்லுது தளர்வில முயற்சியாலே சம்சார பந்தம் தள்ளி இந்த சம்சாரபந்தம் தள்ளுதுன்னா சாமான்யமாக போகிறதில்லை அதான் தளர்விலாக முயற்சிணா தளரப்படாது முயற்சியை தலை வரத்தான் செய்யுது என்ன முயற்சி பண்ணாலும் முடியலையேங்கிற வரத்தான் செய்யும் இப்படி வரதாலும் தொடர்ந்து செய்த்தான் வேணும் சவாதான லெக்சிகை காரியங்களே சீக்கிரம் முடியறதில்லை அப்போ இது கடைசி காரியம் இது எப்படி சிக்க முடியும் முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது தலைச்சி வரதான் செய்யும் ஆ தளர்வை மாற்றி அமைக்கணும் வைராக்கியம் விவேகம் இதெல்லாம் கொண்டு தான் மாற்றணும் அதான் தளர்விலா முயற்சி முயற்சி என்னார் சாதாரண முயற்சிக்கு இப்படி வராது அதனால் தளர்விலா முயற்சியாலே சம்சார மந்தம் தள்ளி இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய உலக வாழ்க்கை இருக்கே அது பந்தம் கட்டுப்பட்டது அது தள்ளணும் என்ன தள்ளுது தோளத்தில் தள்ளுது இல்லை அபிமான தள்ளணும் அபிமானம்தான் பிரதானம் அபிமானத்தை தள்ளுறதுனால் தான் சாமான்யம் இல்லை அதுதான் பெரிய கஷ்டம் இந்த சம்சார சாகரத்தில் உள்ள அபிமானத்தை போக்குறதுன்னு சொன்னால் ஏதோ வேராக்கியம் சமஸ்க்கும் ஊச்சத்தும் திருமணமான செஞ்சால் தான் போக வேண்டிய என்ன போகாது அபிமானம் போகாது பொருளை விடுவது ஒன்று பொருள் இருக்கவே அபிமானம் விடுவது ஒன்று அதாவது விடயத்தியாகம் விடய சன்னிதைத் தியாகம் சொல்லுவான் விஷயத்தை பொருள் விட்டு இருக்கலாம் ஆனால் சில பேர் விட்டு இருந்தாலும் கூட ஞாபகம் அங்கேயே இருக்கு அபிமானம் இருந்தால் சில விட்டு இருந்தால் அபிமானம் இல்லாமல் இருக்கலாம் அது உயர்வு ஆனால் அந்த பொருள்கள் நம்மிடத்தில் வரும்போது அப்போது அபிமானம் இல்லாமல் அது அதை விட மிகவும் அதை விடிய சனி தியாகம் விடயத்தின் முன்னிலையிலேயே அபிமானத்தை விடுதுன்னு அர்த்தம் அது இன்னும் தீவிரமான விசாரம் விவேகம் இருந்தாலும் சாமான்யமாக முடிகிறது இல்லை ஆரம்ப நிலையிலே பொருள் இல்லாத சமத்தில் அபிமானம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது உயர் பேருக்கு அஞ்ஞான காலத்தில் பொருள் இல்லைன்னாலும் அபிமானம் விட மாட்டோம் பொருள் நமக்கு இல்லையே சரி வெள்ளாமண்ணா அது எப்படி வர்றதுங்க அது இல்லைன்னாக்கா அப்புறம் நாம் அது சேர்க்கணுமா இல்லையா பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது வெளியூரில் வேலை பார்க்குறா வெளிநாட்டில் வேலை பார்க்குறான்னா அவங்க இல்லை இருந்தாலும் மனசங்கேதான் இருக்குது அந்த பால் பொருள் பொருளில் பேசணுமே இது வந்து அபிமானங்கள் போயிடும் அவங்க எப்போ இப்படி எல்லாம் சிந்தனை இது அபிமானம் பொருள் இல்லைன்னாலும் அது பொருள் அவமானம் இருக்கு பொருள் இல்லை அது எப்போ வரும்போது வரட்டும் அப்படின்னு உபாசனை இருக்க முடிகிறதில்ல அதனால் இது பெரிய சிக்கல்தான் அரிமானம் இருக்கு பாருங்களேன் லாடி சீட்டு போட்டுறாங்க இது அந்த குழுக்கலனா எத்தனை தோட போய் பச்சை பார்க்குறாங்க விடுவதே இல்லையோ தேடி தேடி பார்க்குறேன் இல்லையா அது விடும்போது மாற்ற முடியுமா பத்திரிக்காக வருது ஆப்பிள் அப்படின் வந்துட் மிக கடி கடினமானதுதான் அடிப்பட்ட ஆளும் தன்மையை இன்று நீ சபலம் செய்வாய் இன்று அதை முழு பயனாக அடைவாயாக இதுதான் பிரயோஜனம் ஆகவே இந்த சம்சார சாதகத்தில் அஜிமானம் ஒன்று தான் துக்கமுடிய மற்ற பொருள்களை துக்கம் கொடுக்கறதில்லை பொருள்களுக்கு லாபம் டச்சு அனுகூலப்படுத்துகூலம் தான் பயன ஒளிய சூதுக்கும் பயனில்லை அனுகலம் பண்ணும்லம் பண்ணும்ர்வமாமி ஒரு நின்ற பொ அப்ரமந்தன்னை பொருந்தினி பாவிப்பாயேன் மருவிய சம்சாரத்தின் மார்க்கமே மற்றும் செல்லாயே சொல்லுண்டா போட்டி சர்வா உபாதி என்று சச்சிதானந்தமாகி பிரம்மசுரம் எப்படி இருக்கு எந்த உபாதி கிடையாது வாஸ்தம்பந்தம் இல்லவே இல்லை கற்பி சம்பந்தம் உண்டு எல்லா உபாதிகள் இருந்தாலும் கூட சம்பந்தம் இல்லாததுனால இல்லாததான் அப்படி எப்படி இருக்கு சச்சியானதுமாக இருக்கிறது சத்தியான்ஜித்தான் ஆனந்தமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த வஸ்து ஒருமையாய் உள்ளந்தண்ணில் அதனை ஏகமானதாக மா அந்த அந்த காரணத்தில் உன்வடிவாக நின்ற அதுதான் அந்த பிரம்மன் நான் என்ற அந்த அபியாசம் படித்து பார்க்கணும் ஓதப்பாதம் குறுக்கு இப்படிப்பட்ட நிலையில் அபியாசம் பண்ணி பார்த்தா பொருவிலா பிரமந்தன்னை பொருந்தி சமானமில்லாத பிரம்மத்தை பொருந்தி அது நான் என்று அபேதப்படுத்தி நீ பாவிப்பாயே நீ பாவனை செய்வாயானால் அறுதி பொருள் கிடைக்கிறதுக்குள்ளவன் தான் சம்சாரத்தின் மார்க்கமே செல்லாய் மற்றும் அசை அதனால் சம்சாரத்தின் மார்க்கமே போக மாட்டாய் அது கிடைத்தால் லாட்டி சீட்டு விழுந்தா பணக்காரந்தான் மாதிரி அப்படி ஒரு கால் கிடைக்குமே ஆனால் சம்சார மார்க்கு போக மாட்டாய் ஆகவே பிரம்மா அபியாசம் திருமணமல்ல வித்தியாசங்கள் மூலமாக சம்பாஜியத்தின் பாவனை தான் காரணம் தான் உலகம் பூரா பாவனை வாய்ந்தான் அதுதான் எதனும் சொல்கிறது பொருளை மாற்றி அமைக்க உடம்பை மாற்ற வேண்டதில்லை வீட்டை மாற்ற வேண்டாம் சட்டையை மாற்ற வேண்டாம் ஒன்று மாற்ற வேண்டாம் பாவனை மட்டும் மாற்றணும் பவனைக்கு தான் பரணும் உலகத்தில் வகித்தில்தான் ஆன்மீகத்தில் அதுதான் அத்வைத்தில அதுதான் பாவனை மாற்றம் அந்த பாவனை மாற்றத்துக்கு தடைகள் தான் ஏராளம் பழைய பாவனைகள் நம்மளை வர்றதில்லை புது பாவனை வர்றதுக்கு அது வர்றதில்லை அதனால் இது அபியாசம் விசாரணை பண்ணி இந்தெந்த காலத்தினாலே பழைய பாவனைகள் வளர்த்தான் வேணும் இந்தெந்த காலத்தினால் புதிய பாவனைகள் இருக்கத்தான் வேணும் என்று இப்படிப்பட்ட ஒரு விசாரணை செய்து அபியாசம் பண்ணால் என்றே முடியாது பாவனை தான் பாவனைன்னா அது சம்மதிக்கணும் மனசு பழைய பாவனை ஜடமதாகிய தியானமே யாகிய முத்தியை நல்கும் ஜடமதானது எப்படி அவரவர் தியானமே பரப்பாக மாட்டார் நினைக்கிறது தான் அதான் பிறப்பு முன்னகளை சொல்லியா நமக்கு ஏற்பட்ட தொழிலாம் முன் ஜென்மங்களில் இந்த தொழில் செய் ஆசைப்பட்டுருக்கோம் அதான் தொழில் கிடைக்கிறதே வியாபாரமோ தொழிலோ தீவிரமான ஆசை காரணம் இல்லைன்னாக்கா அது கிடைக்காது அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இந்த தொழிலுக்கு எண்ணா வந்தோன்னா அப்புறம் தூக்கப்படுறாங்க இது என்ன வருமானம் காரணமே பத்திலையே கஷ்டமாக இருக்கு என்ன வெறுப்படைகிறாங்க காரணம் என்னன்னா முழு ஜென்மங்களில் பார்த்து பார்த்து ஆசைப்பட்ற தொழில் அதெல்லாம் கிடைக்காது பாவனை அதனால் என்ன செய்யணும் உடலமாசையால் தியானிக்கு தியானித்து உடலாக ஒரு மெய்ந்தான் தொடர்போம் கிடையாது சொருமே தியானிக்கு சொருபமாக மெய் என் அதுதான் இங்கே பாவனை தான் உடலமாசை சைரீயத்தில் ஆசைனால அப்புறம் அந்த சொல்றது பொம்பளை ஏன் நஞ்சு செஞ்சான பொம்படியதான் கொடுக்கும் மார்க்கமாக பூடனின் சாயை போல பொய்யதாய் காணப்பட்ட உருவினை சவமியை போல உடலார் தூரத்தள்ளி பெருமை சேர்மன் அத்தனானோன் பின்பிதை சிந்தை செய்யான் மீண்டும் சொல்கிறார் விரி சிதாபாசனாலே அண்ணா சிதாபாசனுக்கு விரி சிதாபாசனேன்னு சொல்கிறாருன்னா அந்த கண்ணு எந்தளவுக்கு விரிதோ அந்தளவுக்கு சிதாபாசன் விரிவோம் அதான் அந்த விரி சிதாபாசன் பேருக்கு எப்படி ஜாக்கிரவாசையில் உச்சங்கால் வரைக்கும் மனசு விரியுது அப்படி அங்கே இருக்கான் விரிஞ்சிருக்கேன் சொப்பனா கண்டசானத்தை சுரிங்கருக்கு கண்டசாமல் தான் இருக்கேன் என் வெளியில் கிடையாது விற்பனை அங்கே கொச்சு கடிக்கிறதெல்லாம் தெரியணும் இல்லை காலத்தில் இறந்த யார் கேட்கல பேச தெரியணுமா இல்லை தெரியல மனம் சுருங்கி போயிடுச்சு அது அந்தளவுக்கு அலைஞ்சி இருக்கேன் சுளித்தேதில் இருதய தானத்தில் சுருங்கி போகுது அங்கே தான் இருக்கேன் பணம் மாதிரி இருக்கும் தெரியல ஆக மனம் சங்கோஷ விசுவாசம் உடையது அந்த அளவுக்கு இந்த சீதாபாசன் விரியில் சுருங்க சொல்லு எவ்வளோதான் அதனால் விரி அதாவது இந்த போதை கண்ணாடு இருக்குதுல்ல போதக்கண்ணாடு மாதிரி வச்சு இப்போ பக்கத்தில் இருந்தால் சின்னதாக தெரியும் தூரம் போக பெருசாக தெரியல அப்படி போகல கண்ணாடி தூரம் போக போக வெறியுது உக்கார சூரிய போகுது அதுபோல் மனமானது வச்சுப்போ உள்ளங்காவே ஜாக்கிராசிலாம் வெறியுது அப்போது வீட்டாக போகவே வெறியறான் அதனால் காலை முள்ள குத்துனால ஐயோ குத்துது அப்படிங்கிறான் ஏன் மனம் இருக்கு இல்லை இந்த மனதின் பிரச்சு இருக்கிறது தானே சிதாபாசன் அதனால தான் துக்கப்படுறது காரணம் அதுதான் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கா செயல் செய்யும்போது அந்த மனசு சஞ்சலம் இல்லாமல் செய்யுது ஏன் உடம்பு ஆரோக்கியம் இருக்குதுல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல அந்த மனசு தடை இல்லாமல் செயல்படுது செய்யறதில் மனசு தான் செய்யுது உடம்பு செய்யறது இல்லை மனசு தான் செய்யறது அப்புறம் அந்த உடம்பு அரு இருக்கட்டும் அந்த மனசு செய்யும்போது தடை ஏற்படுது அந்த உடம்பு இடம் கொடுக்கறதில்லை அது துக்கம் பண்ணுறது சஞ்சல மலைதான் அப்பா யாரப்பா செய்வாங்க இந்த வேலையை விட்டுட்டு போகலாமான்னு இருக்குது அப்படிங்கிறது அப்போ அந்த மனமானது சஞ்சல மலையு காரணம் ஆரோக்கியம் இல்லாததான் காரணம் உடம்பு ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் வேலை செய்யறது தெரியாது இது என்னைய வேலையாக அநாயசமாக செஞ்சிருக்க அப்படிம்பான் என்ன வேலையா இது அப்படிம்பா ஏன் அந்த உடம்பினுடைய மனத்தடை இல்லாமல் உடம்பு இருக்குது அதெல்லாம் மன தடை இருக்குமே ஆனால் அதில் பிரதிபத்தி ஆபாச பகனுக்கு துக்கம் ஏற்படும் மன செஞ்சிடலாம் அந்த ஆபாச பானம் சஞ்சரப்படணும் தண்ணியை செஞ்சால் பிரதிபதி பிரதிம பிரதிமம் அசைதான் இல்லையா பிம்பம் அசையுது அப்படி போடலாம் ஏய் தண்ணி மாறி தான் இந்த மனசு அப்போ அசையாமல் இருக்கும்போது பிம்பம் இப்போ நல்லா தெரியுது இல்லை இருக்கும்போது மனசு சஞ்சரப்படுறது அசையிறதில்லை வேணும் உங்களுக்கு நடக்கும் ாலே அபாசனாலே விருத்தியின் மார்க்கமாக விருத்தி எங்கே அங்கே திரீங்க வழியாக பிரிகிறதோ அதே வழியாக பூடனின் ஷாயை போல எப்படி மனிதனுடைய நிழல் கூடவே போகிறது மாதிரி பொயதாய் காணப்பட்ட உருவிலா சவமையை போல பொய்யாக தெரியதில்லை இந்த உருவினை சரீரத்தை சவமாக நினைக்கணுமா உணவினால் தூரத்தள்ளி உணவினால் தான் உடம்பை போக்குறது இல்லை உடம்ப அப்படி இருக்க வேண்டியதுதான் உணவுல இதை சவம்னு நினைக்கணும் தூரத்தல்லி அபிமானத்தை உடுத்தி பெருமை செயல் மனத்தனானோன் ஞானமடைந்த பெருமை கோடு கூடிய அது மனதை உடைய ஞானியானவன் பின்பிதை பெருமை செயல் மனத்தனானோன் பின்பிதை சிந்தை செய்யான் அப்படின்னா இந்த சவதேகத்தை நான் எனது என்று அயமானதை கொள்ள மாட்டான் என்பதை ஆதலால் அமல போதானந்தமான உன்னை சாதுவே பற்றி இருந்த சடமல உபாயி தன்னை தூரத்தள்ளின் திரும்பவும் நினைத்திடாதே கோபதான் வாந்தி என்னும் அசூய என்றோம் நான் தெலுத்துனானது பாட்டுவேன் அதனால் மேலே சொல்லப்பட்ட இந்த முறைமைப்படிக்கு அமலா போத ஆனந்தமாம் உன் உன்னை நீ எப்படி இருக்கிறாய் மலமற்றதாயும் போதம் ஞானுடையமாயும் ஆனந்தோடையுமாயிருக்கிறாய் அடிப்பட்ட உன்னை நீயே ஏ சிஷியனே நீயே சாதிவே பற்றி இந்த சடமல உபாதி தன்னை ஏ சிஷ்யனே அப்படி விசாரம் செய்து இந்த ஜடமாகவும் அசுத்தமாகவும் இருக்கின்ற உபாதியை தீதர தூரத்தள்ளி இந்த மலமாகவும் அஷ்டமாக இருக்கிறதை தூரத்தள்ளதை அபிமானத்தை எடுத்து அர்த்தம் குற்றமில்லாமல் அபிமானத்தை எடுத்து திரும்பவும் நினைத்திடாது அந்த அய்மானம் மீண்டும் வந்தாலும் கூட நினைக்காமல் கோதவாம் வாந்தி வண்ணம் குறிப்பதும் அசூ என்றோ உதாரணம் சொல்ல இப்போதான் லண்டேஜில் இறந்த சாமான் சாப்பிட்டோம் திடீர்னு வாந்தி வந்துடுச்சு அப்படியே அது சாப்பிடுவாங்களா இப்போதான் சாப்பிட்டது அதான் வாங்கிருச்சு என்ன பண்ணுறது சாப்பிட மாட்டான் நாய் தான் சாப்பிடுங்கிறாங்க அதனால் அது சாப்பிட்டாக்கா இவன் நாயாக போயிடுறாப்போம் அந்த அன்னத்துக்கு ஆசைப்பட்டவனா அப்புறம் அசுவி அசுத்திருந்தாங்க சுத்தம் இல்லை அதுபோல் ஜட மல உபாதி ஆகிய இந்த தோழ செய்கிற சுட்சசேரம் இதெல்லாம் தள்ள பிறகு அபிமானத்தை விட்ட பிறகு மீண்டும் அபிமானிப்போமே ஆனால் வாழ்ந்தி அண்ணன அன்னத்தை ஆகவே அது குற்றம் அது அசுத்தம் கூடாது என்று சச்சிதானந்தமான சாந்தனாம் பிரமத்தியில் இஜட உபாதி பஞ்சு யாவையும் ஏரித்து பின்பு துச்சமாய் போதானந்த உண்மையாய் தூய்தாய் நின்ற துச்சமில் பிரமமாக துளங்குவன் ஞான் என்றும் தெரிஞ்சதை போட்டு சச்சிதானந்தமான சாந்தமா பிரம தீயில் பிரம்மம் எப்படி இருக்கு சச்சிதானந்தமாக இருக்குது சாந்தமாக இருக்குது அது வெறும் தீ மையமாக என்ன இந்த ஜடபதார்த்தங்களே இருக்கக்கூடிய சமரசுடைய தீ இஜட உபாதி பஞ்சு யாவையும் எரித்து இந்த ஜட உபாதி இருக்கே இது பஞ்சு மாதிரி ஊர்வம் பண்ணுறது அதுபோல் எரிச்சிருக்கு என்ன அர்த்தம் ஜட உபாதை அய்மானத்தை எரிக்குதுன்னு அர்த்தம் அரிமானத்தை எரித்து பின்பு அதன் பிறகு உச்சமாய் போத போதானந்த உண்மை அப்படியே என்ன அர்த்தம் சச்சியானந்தம் அர்த்தம் உண்மை சத்து போதம் சித்து ஆனந்தம் சச்சானந்த தூய்தாய் நின்ற மலமில்லாதாய் பரிசுத்தமாய் இருக்கின்ற துச்சமியல் ப்ரமம் இது அல்பம் சிறிது கூட குறைவில்லாத பிரமம் ஒரு அனுப்பிரமாணம் கூட குறை விடையாது பிரமம் சொல்லுங்க அத்தோகைய பிரம்மஸ்வரூபத்தை நான் என்று பாவித்து அவன் சச்சாந்த பிரம்மன் நான் என்ற நிச்சயம் செய்தவன் தான் ஞானி அவன் என்றும் தொடங்குவன் எப்போதும் விழுங்கிக் கொண்டே இருக்கிறான் அவன் நான் மரணமடைவேன் என்ற உணர்வு கொஞ்சோடு இருக்கான் விஜயமூர்த்தி வரும்போது அப்போ நான் வந்து சுரூபத்திருக்கேன் பாவனை கிடையாது எப்போதே விஜயமூர்த்தி தான் அது உபசாரத்துக்கு உலக மக்களுக்காக உதயமூழ்த்தி ஜீவனத்தை பிரிக்கிறது அவளிய எப்போ ஜீவனத்தின் இதை அறிந்தானோ அப்போ நான் வந்து லட்சானபுரம் நிச்சயம் வந்துருச்சோனே லட்சானபுரமும் சாகுதுங்கிற அர்த்தமல்ல அது சாகுமா பிறக்குமா கிடையாது அத்தகைய விளக்கம் ஏற்பட்டு போகுது அந்த ஆபாச அரிஷ்டானம் என்ன ஐக்கியமாக பாகம் ஏற்பட்டு போகுது ஆபாசம் வேறு அரிஷ்டானங்கள போயிடுது பெரிய பிரமந்தான் பல பிராரத்த கண்மம் தன் பாசத்தினாலே கட்டு அலையினும் இருக்கினும் தன் ஆக்கையை பொருளாதாக நிலைபொருள் ஞானி வேணான் நிகழ் சுக பிரமத்தின்கண் அலைமன விருத்தினென்றாய் அடங்கியே இருப்பதாலே அனுத்தலா போட்டு பல பிராரத்த கண்ம பாசமன்னா பல பிரார்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம் அநேக பிரார்த்தங்கள் நிச்சய நிச்சய பிரதட்சை என்று சொல்லக்கூடியது அப்படி அங்கிலேயும் பலம் துர்பலம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இங்கே பலம் என்றும் வச்சுக்கலாம் பலான்களை வச்சுக்கலாம் எப்படியோ ஒன்று பிரார்த்த பலம் இருக்குதுன்னு அர்த்தம் பல பிரார்த்த கர்ம பாசத்தினால் கயிறினால் கட்டுண்டு கட்டப்பட்டு அலையினும் இருக்கினும் தன் ஆக்கையை பொல்லதாக அதாவது க பிரார்த்துசாரமாக செய்த வலையும் அது இருக்கும் இது பிரதகர்மத்தால் வந்த பிரார்த்த நானாவாகும் அவரால் விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் முறப்பார் ஐயம் புகழ்ந்தின்பார் ஜீவன் முத்தர் என்று நாலாம் பூமி வே இல்லை வே பிரார்த்தத்தினுடைய பாகுபாடு சொல்லி முடிக்கிறார் இந்த பேர் விவகாரம் இருக்கோ வியாபாரம் இருக்கலாம் இந்த பேர் நிவர்த்தி உண்டு அப்படிங்கிறார் அப்படி இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் என்று நினைக்கிறான் அலையனும் இருக்கணும் தன் ஆக்கையை பொருளதாக சரித்து ஒரு பொருளாக கருதி நிலை ஞானி பேனான் நிலையாக நான் பரவசுருமான் இடைப்பெற்ற அது இளைஞானியானவன் சரீரத்தில் அய்மான வைத்து அந்த அபிமானத்தின் காரணமாக விசேஷமான பேண்கள் செய்ய மாட்டான் அப்போ என்ன பட்டிப்போருக்கு கொள்ளுவானா கிடையாது இன்றியமையாக தேவைகள் எதுவும் அது செய்வோம் பசி என்ன சாப்பாட்டுக்கு ஏதோ வழி இருந்தால் பார்ப்போம் கிடைக்கலனாலும் சரிதான் கிடைச்சோடையும் சரி இப்போ தாகம் அப்புறம் உடை உடை எதோ கிடைச்ச சரி அதில் அது வேணும் இது ஆசை கிடையாது இடம் இருக்கிற இடம் சரி கருமன் சேரம் அரண்மனை கழித்தாலும் சரி மருத்துக்களை படுத்தாலும் சரி இதை வந்து அப்படினு தரான் விதமும் அரண்மனையில் படுப்பாரான் சேம மருத்துக்களையும் படுப்பாரான் ரெண்டும் செம்மன் தான் போகிறான் அப்படி போகல அதனால் இதுதான் பேனாவது அர்த்தம் அதுக்காக பட்டு போட்டு கொள்றது அர்த்தமில்லை அப்புறம் வேட்டி கட்டிக்கு போகக்கூடாது கோபம் தான் கட்டணும்னு அர்த்தம் இல்லை கோபம் கட்டாம்தான் போகணுன்னு கர கட்டாயம் இல்லை அது மேல்நிலைகள் ரசிப்பெருமா இருந்தாலும் கோவலம் கட்டாமல் இருந்தாலும் அது நிலை தான் எல்லாருக்கும் வருமா கசித்து புருஷர்கள் வேட்டி கட்டாமல் போகணும்னு கட்டாயம் இல்லை வேட்டி கட்டிக்கலாம் எந்த அளவுக்கு கட்டிங்கன்னா அந்த கட்டில் கட்டிக்கலாம் ஒரு சட்டை போடலாம் போட்டுக்கோங்க இன்றியமாக தேவை எந்த அளவுக்கு இருந்தாலும் அது போ ஆடம்பரம் கூடாது தேவைக்கு பெருக்கப்படாது என்பது கருத்தானதான் அதனால அலையினும் இருக்கையினும் தன் ஆக்கையை பொருளாதார நிலை ஞானி பேனான் நீங்கள் சுக பிரம்மத்தின்கள் விளங்கி கொண்டிருக்கின்ற பிரம்ம எப்படி இருக்கு சுகடியமாகவே இருக்குது அத்தகைய மன விருத்தி அடைந்து கொண்டு இருக்கிற மனதுக்கு அத்தகைய விறுத்தி நன்றாக அடங்கியே இருப்பதாலே அது எப்படி இருக்குது அடக்கி அடக்கி அடங்கியே போச்சது அவ்வளோதான் மரத்துக்களை உச்சியில் இருக்கு கிளை அது இழுத்து இழுத்து இழுத்து பார்த்து பார்த்து அதை வளைஞ்சே போயிடுவோங்கணும் அவர் மேலே போகவே போகாது அப்படியே அடங்கிடும் அப்படி போல் அபியாசம் பண்ணி பண்ணி அந்த மனமானது ஞானிக்கு அடங்கியே போய்விட்டது அதனால் அவன் இப்போ ஆழத்தானுசார கிட திருப்தி அடைகிறான் என்ன திருப்தி அடைய மாட்டான் கர்மானுசாரமாக கிடச்சி திருப்தி வந்தால் சந்தோஷம்தான் மனம் ஒடுக்கும் போகிறது சந்தோஷம் உண்டாகத்தான் செய்யும் அதில் திருப்தி இல்லையே அதான் நஞான காலமானு பேர் அஞ்ஞானிகளுக்கு திருப்பி இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் கிடைச்சின்னு திருப்பி இல்லை பட்டத்தில் விருப்பம் முறை பிரான் எது கிடைச்சதோ சிமதாக போச்சு எது கிடைக்கல பெருசாக தெரியுது அது எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் கிடைக்கலையா அதான் பெருசு அதான் வேணுங்கிறாங்க ஏயா அது வேணும்னு சொன்னால் கிடச்சி போச்சேன் போச்சு தான் இதோட பெருசு ஒன்று இருக்கே அதை பார்க்கணுமே அப்படியா அதனால தான் பெருக்கெல்லாம் பெரியார் பிரம்மத்தை பிரம்ம பாவனை வந்துட்டு செஞ்சோன்னா அப்புறம் எதையும் ஆத வரது நியாயம் இல்லாமல் போகுது அதுதான் அகண்ட பாவனை வேணுங்கிறது பரிசின்ன பாவனை இருக்கிற வரைக்கும் ஒன்று விட்டால் ஒன்று பிடிக்காம வேண்டும் அது மனசு சம்மதிக்காது எங்கிருந்து பிரம்மசுரமன் நான் நிச்சயம் வந்த பிறகு எதை விடு எதை பிடிக்கும் பிடிக்கிறது இடமில்லைங்க இடமில்லாம் பெருசாக ஓங்கி போகுது அதுதான் பரிபூர்ண சாந்தி மனதுக்கு அப்போ தான் சாந்தியே கிடையாது ஒழியம் உண்டாக முடியாது அதுவரைக்கும் சாந்திக்கு வழியே கிடையாது என்னத்தான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட குறைதான் மேலே பார்க்கும்போது கீழே மட்டமாக போயிடும் இந்த பாவனை இருக்கிறது அகண்ட பாவனை இருக்கிறதுனால இங்கே இருந்த ஒரு வரம்பொருள் நிற்க வேண்டிய நிறைந்திருக்கிறதுனால அது நான் என்னச்சியும் பண்ணிட்டேன் அப்புறம் குறை பொருளெல்லாம் துவைதம் மித்தியது அது பொய்ப்பொருள் நிச்சயம் பண்ணதாலே அந்த மனு மன தானாக அடங்கியே போது அது அடங்கியே நான் அலைமனை வெறுத்தி நன்றாய் அடங்கி போயிச்சு நம்ம சும்மா இல்லை நன்றாய் தெளிவாக அடங்கி போச்சு இருப்பதாலே என்ன செய்யறான் இந்த பல பிராரத்தை கண்மத்தினாலே கட்டுண்டு அலையினும் இருக்கணும் தன் ஆக்கையை போலதாக நிலைவரும் ஞானி பேணான் என்பது கருத்து பராமரிக்க மாட்டேன் ஆண்டவானே என்று நிகழ்ந்திட அறிந்த ஞானி நித்தமும் ஜதையை சித்தி சுகந்தனில் என் ஜகந்தனில் என்னில் எண்ணி மித்தம் ஜடமான தேகந்தன்னை அகந்தனில் அனுசரித்திங்கு அனுதினம் காப்பன் சொல்லாயிங் அகண்ட ஆனந்தான்மாவை படிச்ச நம்ம இல்லை அகண்டமாக இருக்கிறது அது ஆனந்தமாக இருக்கிறது அது தமிழ் வடிவமாக இருக்குது அப்படிப்பட்ட அகண்ட ஆனந்தான்மாவை அனிசமும் நானே என்று நடும்கால நேரத்தில் அத்தியாசம் பண்ண காரணத்தினாலே எப்போது நான் அதுதான் என்று நிகழ்ந்திட அறிந்த ஞானி தூ எழுத்து டா போட்டுக்கணும் நிகழ்ந்திட இப்படி விளங்கி ஈர்க்கும்படியான அறிந்த ஞானி அறிந்து இல்லை அறிந்த ஞானி அப்படி ஜனமாக அறிந்த ஞான் யாரோ அவர் நித்தமும் எதை இச்சித்து ஜகந்தனில் என் நிமித்தம் ஜடமான தேகந்தென்னை அகந்தனில் அனுசரிப்பார் எதை ஆசைப்படுறது என் நிமித்தம் ஜடமான தேகத்தை சரிய நான் என்ன சொல்கிறது அகந்தங்கள் அனுசரித்து அனுசரிக்கிறது நான் சரியத்தை நானும் சொல்ல முடியுமா இங்கு இந்த உலகத்தின் கண்ணே அனுதினம் காப்புன்னுன்னு சொல்ல்தோறும் அதை பேணுவானா பேணமாட்ட உலகத்திலே இந்த பாவனை வந்தாக இப்படி ஆகும் சொல்ல தத்துவ ஞானியாகி தகமையுள் யோகியான சுத்தம ஜீவன் முத்தன் தொடர்பை என்றானே தென்னில் புத்திர புந்தியாலே உரண ஆனந்தத்தை நித்தமும் உட்புறத்தும் நிகழவே அனுபவிப்பன் சொல்லாமல் நானூற்றி எழுவத்தி பத்தாவது பாட்டு இந்த பாட்டோட ஜீவன் புத்தியுடைய பயன் சொல்லப்பட்டது அத்தியாயம் உடையுது அந்த என்னன்னா ஆனந்தை அனுபவிப்பான் முடிக்கிறார் தத்துவ ஞானியாகி தகமையுள் யோகியான தத்துவம் என்றாலே உண்மை பொருள் வஸ்துன்னு அர்த்தம் அந்த வஸ்துங்கிறது பிரமந்தான் அவஸ்துக்கள் தான் அதனால் தத்துவ ஞானியாகி தத்துவத்தை அறிந்தவனாகி தகமையுள் யோகியான தகுதி பொருந்திய யோகி அதாவது ஞான யோகின்னு பேர் கர்ம யோகி இல்லை ஞான யோகின்னு பேர் அத்தகைய ஞானயோகியாகி சுத்தமாம் ஜீவன் முத்தன் சந்தேக விரதங்கள் இல்லாமல் இளஞஞானியான ஜீவித காலத்திலே விடுபட்டவன் தேகாதி பிரபஞ்சன் தோற்றிக்கொண்டிருக்க தான் பரவன் சுருவ நிலைத்திருத்தல் ஜீவன் முத்தன் பெயர் தேகாதி பிரபஞ்சம் தோற்றாதிருக்க தான் ஜீவன் முத்தனாக இருப்பது இதே அப்படிப்பட்ட ஜீவன் முத்தன் தொடர்பயன்தான் ஏது எண்ணில் அவன் தொடர்ந்த பிரயோஜனத்தை அணிவிக்கிறது என்னான்னு சொன்னால் புத்திராசிஷனே புந்தியாலே புத்தியின் கண்ணே பூரண ஆனந்தத்தை பிள்ளை வழக்கள் பிரமானந்தன் சொல்லக்கூடிய பரிபூர்ண ஆனந்தத்தை நித்தமும் நாள்தோறும் உள் புறத்தும் உள்ளேயும் வெளியிலேயும் நிகழவே அனுவிப்பன் அவன் விளங்குமாறு சந்தைபுரம் இல்லாமல் அனுபவிப்பான் அப்போ பெரிதான திருஷ்டுக்கம் விரும்பு தனிப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது விவகார காலத்தில் அந்த சஞ்சல சஞ்சலம் உண்டாக வழியாக மற்ற சமயத்தில் உண்டாகிறதில்லை எப்போது விவகாரம் இருக்கிறதில்ல சமயம் தான் இருக்கும் அப்படி தொடர்ந்து இருந்தாலும் கூட இடையிடையே விவகாரம் நிவிற்த்தி வரதான் செய்யும் அப்போது அந்த ஆனந்தம் வெளிப்பட செய்யும் அதனால் விவகாரம் தீவிரமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எந்த இருக்காது ஓன் பண்ணிகிட்டே இருக்கான் கொஞ்சம் நேரம் காப்பி குடிக்க டீ குடிக்க ஓய்வு வந்தால் அது நூற்றி ஆகிடுச்சுன்னு அந்த விவகாரத்தை விடுபட்டான அர்த்தம் அப்போ உடனே மனதே வந்துடும் நான் ஆனந்தன் பிரம்மசுரபன் நான் சச்சிதானந்தன் என்று அந்த ஞானம் வந்துடும் வந்துடும் அதனால் அந்த விவகாரம் மறந்தே போடும் அப்புறம் மீண்டும் விவகாரம் தொடர்மையானால் அப்புறம் விவகார காலத்தில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் அந்த சஞ்சலத்தை இதுவரைக்கும் சஞ்சலமாக இருந்தது என்று தெரிந்து கொள்வான் அவளை தான் எதுக்கு மனத்துக்கு சஞ்சலமுடிய ஆத்மா சஞ்சலமில்லை நான் எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறேன் என்ற நிச்சயம் பூர்ணமாக இருக்குது அதான் சொல்லுங்கள் பூர்ணவானந்தத்தை நித்தமும் நாள்தோறும் உட்புறத்தும் நிகழ்வே அனுபவிப்பன் அது விளக்கம் பெறுமாறு அனுபவித்து கொண்டிருக்கிறான் இதுதான் ஜீவனத்தினுடைய பயன் ஆனந்தம் பயன் எல்லோருமே ஆனந்தத்தை தான் லட்சியமாக கொண்டு வாழ்கிறாரொழிய துக்கத்தை லட்சுமாகக்கூடிய ஆள் வாழ்கிறது இல்லை ஆனாலும் இடையில் துக்கம்தான் வருது வரும்போது விளக்கம் தெரியாமல் அவதிப்படத்தான்னு சொல்லுங்க இதுதான் உலகத்தில் எல்லா மக்களும் அதுதான் ஏதோ ரெண்டு தப்பி இருப்பார்கள் ஆனால் அவர்களையும் பக்தி மார்க்கத்தில் தான் பெரும்பாலும் இருக்காங்களோடைய ஞான மார்க்கிறது மிக துல்லபம் அப்படி மிக துல்லவமாக வந்தாலும் கூட விட கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதேன்னு சொன்னால் அது மாவோடைய சாமர்த்தியந்தான் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கு விடுபட முடியாமல் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்குது பாருங்களேன் ஏன் ஊருக்கு நாலு ஞானிகள் இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி துறைகளில் ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு ஆளுகள் இல்லாமல் போயிட்டாங்க என்பது கருத்து ஆனால் சாஸனங்களில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களையும் பிற்கா இப்போல்லாம் படிக்கிறது கேட்குறது கூட ஆளில் தான் போச்சு ஓய்வு பண்ணால் அதுக்கு என்ன ஏற்பட்டது அது எல்லாம் காளியாக போச்சு லவ்யத்தில் பூந்திக்கிட்டாங்க அது கிளை மடங்கள் அப்போவே போதிடுச்சு மகாதேவ் சாமிம்மா எங்கள் சாமி காலத்துலேயே கிளை மடங்களில் ஒன்றும் செயல்படுறது இல்லை அது வர செலவோடு சரி அது அப்படியே போயிடுச்சு அவங்க அவ்வளோ விருதி பண்ணலை எல்லாம் படித்தவங்க தான் போய் மடாத இருந்தாங்க அதான் கூட அவங்க விளந்தது விருதி பண்ணி எண்ணமும் கொஞ்சம் கூட இல்லை இவங்களும் யாரும் அதை வற்புறுத்தரது இல்லை எப்படியோ போங்கன்னு விட்டாங்க பாருங்களேன் அப்படி செஞ்சிருந்தால் அங்கே அந்த மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் விளம்பரம் ஆகிருக்கும் அதுவும் இல்லை ஏதோ சில பேர்கள் செஞ்சவங்க நடேஷாமின்னு இருந்தால் அவருக்கும் செஞ்சார் அவர் சிகிச்சை தான் சில பேர்லேயே பேர் சொல்லிக்கிறாங்க அப்படி ராம்சாமி சாமி செஞ்சார் அதெல்லாம் கொஞ்சம் இங்கே பேர் விளங்குது இப்படி ஒன்று ரெண்டு இதாக இருக்கிறோம் இல்லையே பெரும்பாலும் கிடையாது கிடையாது அதில் வர சில போச்சு மிகுந்துள்ள விராகத்திற்கு மேதம் பகர்ந்தவோதிற்கு பயனுபரதியேயாகும் சுகந்தனில் அனுபவத்தால் தொடர் ஒரு சாந்திதானே பகர்ந்தவ உபரதிக்கு பரமான பயணம் அமைந்த இந்த நானூற்றி எழுபத்தி ஒம்பதாம் பாட்டு முதல் நானூற்றி ஐம்பத்தி நாலாம் பாட்டு வரைக்கும் வைராகியாதி ஒழிய பயனை அது எப்படி இருக்குன்னு அதாவது வைராக்கியம் விவேகம் உபரதி என்று மூன்று பிரிவுகள் இது ஒரு கிரமம் விவேக வைராக்கியம் சவாரி சத்தம்பத்தி ஒம்பது சத்துவங்கிறது அது ஒரு கிரமம் இந்த மூன்றை என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பா அத்தியத்தில் சொல்வார் மிருந்துள விராகத்திற்கு மேவிய பயனாம் போதம் தீவிரமான வைராகி இருக்குமே ஆனால் அதற்கு பொருந்துகிற என்ன என்று சொன்னால் பிறக்கும் என்ன நித்தியானிஷ்ட வஸ்து விவேகம் அதை பகர்ந்தவ போதத்திற்கு பயன் உபரதியேயாகும் சொல்லான் என்று அந்த விவேக வைராக் விவேகத்திற்கு நித்தியா நித்திய வஸ்து விவேகத்திற்கு உபரதி உபரதி என்ன பதார்த்தங்களிலிருந்து விடுபடுதல் கர்மத்திலிருந்து விடுபடுதுன்னு அர்த்தம் சுகந்தனில் அனுபவத்தால் தொடர் ஒரு சாந்திதானே பகர்ந்த உபரதிக்கு பயணம் பரவான பயணம் அந்த சுகந்தனில் அனுபவத்திற்கு வர்றதுக்காக அந்த நிவர்த்தி மார்க்கம் அதாவது கிரிகை இல்லை ஆக்கிரகம் இல்லாமல் நிவர்த்தியார்கள் உபரதினு பேர் அதை விடல் என்று சமசிய சம்பத்தில் வரும் சமம் சமம் விடல் உபரதியின் பேரம் உபரதி என்ன விட்டு பதார்த்தத்தில் மீண்டும் தொடராமல் இருக்கிறது தான் அர்த்தம் அதனால் உபரதி ஆகும் பயன் பரமான பயன் என்ன சாந்தி ஆக இந்த மூன்றுக்கு பொதுவாக சொன்ன பிறகு என்னை அதை பற்றி அழு அடுத்ததில் கொஞ்சம் விளக்கம் சொல்லக்கூடாது ஓதிய வகையாய் மேன்மேல் ஒரு பயன் உதிக்குமாகில் சாதுவே கீழ் கீழான சாதனம் சபலமாகும் ஓதிய பயன் மேன்மேலும் உதித்திடாது ஆகிற்கீழ் கீழ் நீதியாம் சாதனம்தான் நிற்பலமாகும் என்றே நானூற்றி ஐம்பதாவது போட்டு மேலே சொல்லப்பட்டது எவ்வளோக்கெவ்வளவு கீழ் சாதனங்கள் திடமாக இருக்கு மேல் சாதனம் கைகூடும் என்பதை விளக்கிறார் ஓதிய மேல் பாட்டு சொல்லப்பட்ட வகையாய்கிரமமாக மேன் மேல் உருவயன் உதிக்குமாகில் வைராக்கியம் விவேகம் உபரதி இப்படி கிரமம் அப்படி கிரமமாக உண்டாகுமேயானால் சாதிவேசத்துவ உடைய சிஷனே கீழ்கீழான சாதனம் சபளமாகும் கீழ்கீழான சாதனம் வைராக்கியம் உதித்து விவேகம் வறுமையானால் வைராக்கியம் அனுகூலம் பண்ணிடுச்சு அர்த்தம் வைராக்கியத்தை பிற போதம் அதாவது விவேகம் தீவிரமாகி உபரதி வந்துருச்சுன்னு சொன்னால் விவேக வைர ரெண்டுமே சபலம் அப்புறம் உபரதி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் இந்த மூணுமே சபலமாகி ஆனந்தம் கிடைக்கும் என்பது கருத்து ஓதிய பயன் மேன்மேலும் உதித்திடாதாயில் எதிரமுறையாக சொல்ற மேலே சொல்லப்பட்ட பிரயோஜனங்கள் உண்டாக உண்டாகவில்லை என்று சொன்னால் கீழ்கீழ் நீதியாம் சாதனம் நீட்பலம் ஆகும் அன்றியும் அப்போ இவ்வளோ நாள் பாடுபட்டு எங்களுக்கு ஒன்றும் அந்த ஞானம் கிட்டலையென்னா கீழ்கீழான சாதனம் திடமில்லையான்னு அர்த்தம் வைராக்கியம் திடமில்லை அதன் காரணமாக விவேகம் திடமில்லை அதன் காரணம் உபரி திடமில்லை அப்படி எங்கே ஆனந்தம் வரப்போகுது அப்படி எதிர்மறையாக சொல்வார் ஆகவே உடன்பாடு எதிர்மறையாக இந்த பாட்டில் வைராக்கியம் விவேகம் உபரதி மூன்றையும் விலைக்குள்ளார் மெத்தவும் நிவர்த்தி மேலான திருப்தி என்ன தானே தோன்றும் நிகரிலானந்தம் என்ன எத்திர துன்பம் நேரே எய்தினும் அபயம் என்ன இத்தனை வகையும் வித்தை இன்றனர் பயணியாகும் ஐம்பத்தி ஒன்றாவது போட்டு மெத்தவும் நிவிற்த்தி என்ன இப்போ சாதனங்கள் எல்லாம் கை கொடுமையானால் மெத்தவும் நிவிர்த்தி என்ன மேலான திருப்தி என்ன மித்தமும் தானே தோன்றும் நிகரில் ஆனந்தம் என்ன எத்திர துன்பம் நேரே எய்தினும் அவயம் என்ன இத்தனை வகையும் வித்தை ஈண்டனர் பயணியாகும் நான் தெட்டில் சொல்கிறார் இந்த வைராக்கியம் விவேகம் உபரதி இந்த கிரமத்தின்படி பலன் வறுமையானால் அந்த பலனுடைய மகிமை சொல்கிறார் அவை பிறந்து வந்திருந்தால் வரும் இல்லை குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் குறை வச்சுக்கலாம் என்ன மெத்தவும் நிவிற்த்தி என்ன முழுமையாக நிவர்த்தி கிடைக்கும் இப்போ நிவிற்த்தி என்ன விவகாரம் பண்ணக்கூடாதா பிராரத்தம் பலமாக இருந்தால் பரவ விவகாரத்தில் தான் செய்யும் இருந்தாலும் கூட மனசில் விடுபாடு இருக்கும் நாடக நடிகர் மாதிரி தான் நாடகத்தில் எந்த வேஷம் போட்டு ஆடினாலும் கூட வேஷத்துக்கு தேர்ந்த ஆடிட்டு உடனே வந்த பிறகு நான் நடிகர்னுங்கிற பானம் உண்டு உண்டு எப்போதும் உண்டு இருந்தாலும் இடையில் ஒரு வேடத்துக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு அப்படி பேசுகிறதோடு சரியா அந்த வேடத்தில் அறிமானம் கிடையாது அந்த பேசுனது என்னுடைய பேச்சுங்கிற பாவனை இல்லை அவங்களுக்கு பிறகு அது வேடத்துக்குரிய பேச்சு அதே சொல்லி கொடுத்து இப்போ எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்ற ஒரு இருக்கத்தான் செய்யும் அப்படி போல் கர்மானுசாரமாக ஏதோ விவகாரம் செஞ்ச மொழியா இதில் எந்த வித பற்றுதலோ அல்ல இதனுடைய எனக்கு கிடையாது என்று இருக்கிறதுனால அது நிவர்த்தி கிடைக்கும் மெத்தவும் நிவர்த்தி என்ன மேலான திருப்தி என்ன இப்படிப்பட்ட ஒரு பாவனை வந்தாலும் மேலான திருப்தி உண்டாகுது என்ற எண்ணம் உண்டாகும் நித்தமும் தானே தோன்றும் நிகரில் ஆனந்தம் என்ன இந்த ஆனந்தம் தானே தோன்று புதுசாக பிரயத்தனம் வேண்டியதில்லை அது வந்துக்கிட்டே இருக்கும் போரிங் போட்டவரைக்கும் பாருங்கள் தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படி போடல தானாக வருது மோட்டார் போட்டு இளைச்சோம்னா அது வேகமாக வருது இல்லைன்னா தானாக வருது அப்படி போல் ஆனந்தமானது உள்ளே இருந்து போய் தானாக வந்துக்கிட்டே இருக்கும் மற்ற சமயங்களில் அஞ்ஞான காலத்தில் விஷயங்கள் மூலமாக முயற்சி பண்ணி சம்பாதிக்க வேண்டியிருக்கு இது விஷயம் எல்லாமே கிடைக்குது சமானமில்லாத ஆனந்தம் அப்படிப்பட்ட பெரிய ஆனந்தம் கிடைக்குது இது லாபம் எத்திர துன்பம் நேரே எய்தினும் சரி ஆனந்தமே இருக்குமா துன்பம் வராதா பிரார்த்தனை தான் துன்பம் வரலாம் அல்லவா என்ன வரலாம் அப்படி வந்தாலும் கூட அப்புறம் துன்பம் வந்துருச்சு எதிர்காலம் எப்படி நடக்க வரலையே இப்படியே போனால் எப்படித்தான் எதிர்காலம் நடக்கிறது இது எப்படித்தான் அது எதிர்காலம் சமாளிக்கிறது என்று எதிர்கால சேர்ந்தனையே கிடையாது சென்றது கழுதாக நாளை சேர்ந்த நினையார் போனது போட்டும் நாளை பற்றி சிந்தனை பண்ண மாட்டேன் நின்றது குசிப்பார் இப்போ நிகழ்காலத்து அதுதான் அவருடைய அனுபவிக்கிறது கொள்கைய சென்ற காலம் பிரயோஜனம் இல்லை எதிர்காலம் நம்ம கையில் இல்லை அது இருந்தாலும் கூட நமக்கு அது சம்பந்தமும் இல்லை சரிய சம்பந்தம் மன சம்பந்தம் அது ஆத்மா சம்பந்தம் இல்லை எப்படிப்பட்ட ஜலத்தும் உள்ளது கருதானாலே சரி நினையாக இருக்கா நின்று ஊசிப்பார் இப்போ உலகத்தில் வினோதம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நினைக்கிறதில்லை அது மாயை மாயாக காரியங்கள் வினோதமாக செஞ்சிட்டு தான் இருக்கும் வெயில் நிலவாக விண்வெழுது வீழ்ந்து பொண்ணின சமமாக ஒன்றும் பாறார் கெத்து போன பிடிச்சாலும் சரி ஆகாசிருந்து விழுது வந்தாலும் சரி பக காலத்தில் சூரியன் தோற்றாமல் நட்சத்திரங்கள் சொல்லுது அனு சொன்னாலும் சரி இதுவெல்லாம் வந்துட்டு போட்டும் அவர்களுக்கு கவலைப்படாது அதிசயமாக நினைக்கிறதில்லை எதிராக மாயை மாயா காரியமெல்லாம் அகருதுகளை சாமர்த்த வேண்டியது ஏதாவது செய்கிறதா இருக்கும் அது புரிஞ்சல் சவம் வந்தாலும் புதுமை ஒன்று காணார் நல்லது இது என்னார் சாட்சி அலுவான செய்வனும் மொத்தார் இது நமக்கு அனுகூலம் இது பிரதிகூலம் இது சுகம் இது துக்கம் இல்லை பாகுபாடு கிடையாது விஷய சுகங்கள் நடத்தும் ஆத்ம சுகம் எப்போ இருக்கு அந்த நிச்சயம் ஞான வேறு அதனால் எத்திர துன்பம் நேரே எய்தினும் நமக்கு பிரத்யட்சமாக காணப்படினும் கூட அபயம் என்ன என்ன பயமில்லாத நிலை வருது அப்படிங்கிற இத்தனை வகையும் வித்தை ஈந்த நற்பயனே ஆகும் இது ஆத்ம வித்தியனுடைய மேலான பிரயோஜனம் ஆகவே ஆத்ம வித்தியினுடைய மகிமையை அந்த பாடலை சொல்லிவிடுகிறார் விரிவதாய் அசுசியான விவிதமாம் கண்மம் யாதை கூட முன் பிராந்தி சேர்ந்த போதனையில் பொருந்தை செய்தான் அருமையா விவேகம் தன்னை அன்னவன் அடைந்து பின்பும் இருளூரும் மக்கள் அக்கன் மத்தை எவ்விதம் செய்வன் சொல்லாயிங் எதிர்மறையாக சொல்கிறார் நானூற்றி எம்பத்தி நாட்டி விரிவதாய் விஸ்தாரமாக அசுசியான அசுத்தமான விதமான கர்ம யாவை யாதை அனந்த கர்மங்கள் செய்கிறார் அதாவது கர்மானுசாரங்கள் எத்தனையோ பிரிவுகள் உள்ளன அதில் அவரவர்களுக்கு பொருந்திய கர்மங்களை செய்கிறார்கள் அதிலே சுகம் கிடைக்கும் என்று அது எல்லாம் வெறுக்கத்தக்க ஓ பதா கர்மங்கள் தான் அதனால் துக்கம் கொடுக்கறதுனால யாதை எப்படிப்பட்ட கர்மங்களை புழுன் முன் பிராந்தி சேர்ந்த போதினில் பொருந்தி செய்தான் மயக்கமான காரணத்தை கால காலத்தில் அதோடு சம்மந்தப்பட்டு ஏற்றினானோ அருமையாக விவேகம் தன்னை அன்னவன் அடைந்த பிறகு அவனே ஏதோ இஸ்லாமுண்ணிய குரு அடைந்து ஞானம் பெற்ற பிறகு எப்படி இருக்கு இருளொரு இருளொரும் அக்கன் மத்தையும் மயக்கம் கொடுக்கக்கூடிய அந்த கர்மத்தை எவ்விதம் செய்வன் சொல்ல செய்வானா உதாரணமா சின்ன வயசில் கோலி கொண்டு ஆடிதான் இருந்தோம் அப்புறம் பெரிய ஆணவரை கோலிகுண்டு ஆட முடியுமா மா பாருங்க அது பிரியமும் இல்லை செய்யலாம்னால் வெக்கமாகவும் இருக்குது நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்களேன்னு அதுவே தோல்றது அப்படி போல் அஞ்ஞான காலத்தில் செய்த கர்மங்கள் அப்போது சுகமாக தான் இருந்தது அதனால் சுகம் கிடையாது துக்கம்தான் அதனால சுகம் வருவோம்னு செஞ்சாங்க ஞான காலத்தில் செய்வாங்களா விருப்பம் வருமா இல்லையா அது அசுசினி பதார்த்தம் தெரியுதா இல்லையா மண்ணில் இருந்துக்கிட்டு அந்த கிள்ளி கோழி கொண்டு எல்லாம் விளையாடுறது அப்போது